معاشر المسلمين رحمكم الله أسيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قم ضريرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس قد جاءتكم موعدة من ربكم وَشِفَاءٌ لِّمَا فِي الصُّدُورِ وَهُدًى وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ قُل بِفَضْلِ اللَّهِ وَبِرَحْمَتِهِ فَبِذَٰلِكَ فَلْيَفْرَحُوا هُوَ خَيْرٌ مِّمَّا يَجْمَعُونَ صدق الله العظيم ألا بذكر الله تطمئن القلوب முழு உலகையும் ஆச்சரியமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல்லாஹுடைய பேர் கொண்டு இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவல் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் காஜுல் மதீனா முகமதுல்லாஹ் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உயிருக்கு உயிராக உயிரை விட மேலாக மதித்து வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாவாக்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் என்றென்று உண்டாவதாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து அத்திகாவுடைய அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நண்பர்களே வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும் இரவிலும் சரி பகலிலும் சரி இருட்டிலும் சரி வெளிச்சத்திலும் சரி நம் நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி உலகில் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தக்குவாவுடைய சிந்தனை கொண்டு வரும்படி முதற்க எனக்கும் அப்பாளுங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அன்பானவர்களே இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வரலாறை எழுதியதாக அருமை ரசூல் சல்லு அலி வசல்லம் சொன்னார்கள் எழுதி முடிக்கப்பட்ட ஒரு சம்பவம் எழுதி முடிக்கப்பட்ட ஒரு கதை தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது முதன்முதலாக அல்லாஹ் ஆதம் அலித் வலிம் அவர்களை நபியாக அல்லாஹ் படைத்தார் அவர்களுக்கு மனைவியா ஹவா அலிசலாம் அல்லாஹ் படைத்தான் இது ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் சோர்க்கத்தை வீடாக அல்லாஹ் கொடுத்தார் எல்லா விதமான இன்பங்கள் எல்லா விதமான சாப்பாடுகள் தேனாறு மதுவாறு நீராறு குரான் சொல்லுகிறது நான்கு விதமான ஆறுகளை அல்லா ஓட வைத்தான் அல்லா சொன்ன ஒரே ஒரு கட்டளை என்னபா ஹாரிஹி ஷஜரா ரெண்டு பேரும் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லா ஒரு மரத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லாமல் அல்லாஹ் கிட்ட போக வேண்டாம் என்று சொன்ன ஆனா ஹவா அலேஸ்வலாத்து அலாம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஆதம் அலிவலாத்து வலாம் அந்த மரத்துக்கு போறாங்க அந்த இடத்துக்கு போன பின்னால சுரத்துல அராஹுல் அல்லா சொல்கிறான் இந்த இரண்டு பேருக்கும் ஷெய்தான் அவனுடைய சூழ்ச்சியை கொட்டினான் நல்ல மக்கள் இருக்கக்கூடிய சகவாசம் மசிதுக்கு உள்ளாள் அல்லா விரும்பக்கூடிய இடங்களுக்கு உள்ளாள் செய்தான் ஒரு காலமும் மக்களை வந்து வழி முயற்சி செய்ய மாட்டான் முயற்சி செய்தாலும் அவன் முயற்சி தோல்வியில் முடியும் அவனுக்கு வேணும் ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்துடைய சூழலுக்கு வர வேண்டும் அந்த இடத்தை தேடணும் அந்த இடத்துக்கிட்ட போகணும் அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்களோஹருக்கும் நீங்க ரெண்டு பேரும் இந்த படத்தை சாப்பிட்டால் இதுக்கு பின்னால் அவங்க ரெண்டு பேருக்கும் மௌத்து வர சைதான் இப்படிதான் வழி கெடுக்கிறது சூரா பாத்திரி சொல்லுகிறது மா வெளிரங்க பார்த்து எட போட வேணாம் இதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்ற மாதிரி தோணும் இப்படி வாழ்வதில் நான் நிம்மதியா தூங்கலாம் என்று தோணும் அல்ல சொல்கிறான் அது உண்மை அது சத்தியம் உங்களை ஏமாற்ற வேண்டாம் ஆதமலை அந்த வளையில் சிக்கினார்கள் பழத்தை சாப்பிட்டார்கள் பழத்தை சாப்பிட்ட அடுத்த கடம் அல்லா கொடுத்த தண்டனை என தெரியுமா சொல்லுகிறது அவர்கள் இருவருடைய ஆடைகள் அவிழ்ந்தன ஆடைகள் கலட்டப்பட்டது சென்னார் சுவர்க்கத்தின் மரத்தின் இளைக் குலைகளால் தன் மறைவினங்களை மறைத்துக் கொண்டார்கள் எழுதுவாங்க ஒரு மனிதருடைய பாவத்துக்கும் அவருடைய ஆடைக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது ஆடை குறைவது ஆடை குறைவது ஒரு சமூகம் பாவத்தில் மூழ்கி விட்டார்கள் என்பதற்குரிய அடையாளம் என்பதாக மாரிபுல் பதிவு செய்கிறார்கள் சகோதரர்களின் நண்பர்களே இந்த சம்பவத்தை அல்லா சொன்ன பின்னால அடுத்ததாக அல்லா பேசக்கூடிய வசனம் என்ன ஆதமுடைய பிள்ளைகளே உமா வாப்பம் அல்ல தண்டிச்ச பின்னாலே ஆதமுடைய பிள்ளைகளை பார்த்து அல்ல பேசுவான் வரிஷா உங்களுக்கு ரெண்டு விதமான ஆடையை தந்திருக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு விதமான உடுப்பை தந்திருக்கிறேன் ஒன்று என்ன உங்களுடைய மர்மஸ்தானங்களை மறைத்து அழகை கூட்டக்கூடியது ஒரே நான் இறக்கி வச்சிருக்கிறேன் உங்களுக்காக வேண்டி நீங்க அதை சரியா பயன்படுத்துங்க அழக ஆடை அணிவது சுண்ண இமாம் இமாம் அவர்களுடைய போன்ற கிரந்தங்கள் பதிவா சொன்னாங்க யாருடைய உள்ளத்துல அணு அளவு இருக்குமோ அவர் சுருக்கம் நுழைய முடியாது இந்த ஹதீஸ சொன்ன அடுத்த கிழமே ஒரு சகாபி கேட்டார் யார் ஒரு ஆள் அழக உடுப்பதற்கும் அழகான செருப்பை அணிவதற்கும் ஆசைப்படுகிறார் இதுவும் பெருமையில சேருமா உடுக்க ஆசையா இருக்கு அவருக்கு அபிசல்லாக அறைவ செல்லும் அவர்கள் சொன்ன வார்த்தை ஜமீல் யுஹிபுல் ஜமால் மக்களே அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் அழகை விரும்புகிறான் ஆடைகள் அழகை தெரிவு செய்யுங்கள் பாதனையில் அழகை தெரிவு செய்யுங்கள் வாசனை திரவியத்தில் அழகை தெரிவு செய்யுங்கள் அல் கிபர் பெருமை என்றால் என்ன தெரியுமா மக்களை மட்டமாக நினைப்பதும் உண்மையை மறுப்பதும் இவர் நல்லா உடுத்துட்டு தரமில்லாத ஆடை அணிந்தவரை பார்த்து பெருமை அடிப்பதுதான் பெருமை வசதியை தந்திருக்கிறான் நல்ல ஆடைகள் அணி ஏழுமா இருக்குதா இந்த நேரத்தில் நான் என்னுடைய பணிவுத்தன்மையை காட்டிக்கொள்வதற்காக அலங்கோலமாக அணிவதை ரசூலுல்லா அலே செல்லம் தடுத்தார்கள் ஒரு மனிதர் வந்தார் தனி டூ ஒரு தரமில்லாத ஆடை அணிந்து கொண்டு வந்தார் கேட்டாங்க தந்திருக்கிறான் ஆடுமாடு தந்திருக்கிறான் வாகன வசதி எல்லாம் சொன்னாங்க அப்படி அல்லா தந்தால் அல்லாஹ் தந்ததை வெளிப்படையில் பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறான் ஆண்களை சொல்லுகிறது அதி சொல்லுகிறது ஆண்கள் அழகை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் ரெண்டு முதலாவது என்ன தெரியுமா நீங்கள் மசிதுக்கு வரும் பொழுது உங்கள் அழகை எடுத்துக்கொண்டு வாருங்கள் மசிதுக்கு நீங்க இருக்கிற ஆடைகளில் தரமான ஆடைகளை தெரிவு செய்யுங்கள் வெண்மையை தெரிவு செய்யுங்கள் சம்பந்தப்பட்டார் நெகம் பெற்றதா மீட்டை கத்தரிக்கிறதா வேண்டாத முடிகளை அகற்றதா எல்லாத்தையும் செய்கிறார் தலைக்கு எண்ண வைக்கிறார் சகோதரர்கள் எவ்வளவு அழகான மார்க்கம் பாருங்க தலைக்கு என்ன வைக்கிறத கூட இபாதத்தாக சொல்லிக் கொடுத்தார்கள் முகம் தலைக்கு என்ன வைக்கிறார் மசிதுக்கு நேர காலத்தோடு வருகிறார் இரண்டு பேரை பிரித்து விட்டு செல்லாமல் கிடைக்கிற இடத்துல உட்கார்ந்து இம்மாமுடைய செவி சாய்க்கிறார் இந்த ஐந்து விடயங்கள் செஞ்சிட்டாரா ஏழு நாட்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவார் இதை செஞ்சிட்டாரா அவர்கள் ஆயுள் முழுக்கொள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் அல்லாஹாவை சந்திப்பார் நாடலாவிய ரீதியில் ஜும்மாவுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நாளுக்கு நாள் நாளுக்கு கடைசி நேரங்களில் ஜும்மாவுக்கு வருவது ஜும்பாவுடைய குத்துபாவை செல் சாய்க்காமல் கதைத்துக் கொண்டிருப்பது மக்கள் இதை சகஜமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் சகோதரர்கள் என்பர்களே நான் சொல்ல வருவது என்னவென்றால் அழகை வெளிப்படுத்தக்கூடிய முதலாவது இடம் முதலாவது தளம் என்னை சொல்லுக்கும் நீங்க பள்ளை சுத்தம் செய்யங்கள் உங்களுடைய உடம்பை சுத்தம் செய்யுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அலுவலக நிச்சயமாக பனு இஸ்ரவேலர்கள் இந்த விடயங்களை செய்யவில்லை பள்ள சுத்தம் செய்ய மாட்டாங்க நெகம் வெட்ட மாட்டாங்க தன்னை கயார் பண்ண மாட்டாங்க தன்னை ரசிக்கக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை ால் அவர்களுடைய மனைவிமார்கள் விபச்சாரம் செய்தார்கள் வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இரண்டாவதாக இஸ்லாம் சொல்லுது உங்கள் மனைவிமார்களுக்காக நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க மனைவிமார் இருக்கிறாங்க தன்னுடைய கணவனுடைய வியர்வை வாடகையை முறைப்பாடு செய்ய வெட்டப்படுவாங்க சொல்ல முடியாது இதே மாதிரிதான் இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு சொல்லுகிறது பெண் அழகை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இஸ்லாம் முதலிடம் கொடுத்திருக்கிறது பெண்ணுக்கு சொல்லுகிறது உங்கள் கணவன் மாடுகளுக்காக நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் முஸ்லீம் அவரது அபிவர்கள் தடுத்தார்கள் திடீரென்று வீட்டுக்குள் நுழைவது உணர்வுள்ள பெண்களாக இருந்தால் சொன்னாங்க அவள் தன்னை தயார்படுத்திக் கொள்வாள் மரட்டை கோமாக உள்ளவள் தன் முடியை வாரிக் கொள்ளுவாள் அதற்கென்று நீங்கள் போவதற்கு முன்னால ஒரு செய்தியை அனுப்பி வைத்து விடுங்கள் திடீரென்று வீட்டுக்குள் வர வேண்டாம் கணவன் பிரயாணத்திலிருந்து வருவாரு எத்தனையோ அந்நிய பெண்களை பார்த்து தந்த பால்வே பார்வை தாழ்த்துவார் ஏன் அது சொல்லுகிறதே பாதையில் உள்ள பெண்ணிடம் இருக்கக்கூடியதுதான் என் மனைவியிடமும் இருக்கிறது கணவன் பார்வை தாழ்த்துவார் அந்நியவர்களோட பேசுறதில் அந்நிய பெண்களோட முகம் பார்த்து பேசுறது வீட்டுக்கு வரும்பொழுது சகோதரர்களின் நண்பர்களே வாசனை திரவியம் என்பதை இஸ்லாம் இபாதத்தாக ஆகியிருக்கு ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான் ஆயிஷா கேட்கப்பட்டது முஸ்லீம் நவாட ஹரி நபிவர்களுக்கு என்ன பிடிக்கும் அதிகமாக வாசனை திரும்பிய பிடிக்கும் அவர்கள் அதை மக்களுக்கு ஏன் நாங்க வாசமா இருக்கிறது மாதிரி நாங்க அழகா இருக்கிறது மாதிரி எங்களையும் சிறு வயசுல அழகு பார்த்து வாசம் பூசிய உமா வா விஷயத்துல நாங்க கவனமா இருக்க உயசாலே வாப்பா வயசாளி ஆயிட்டாரு என்ற ஒரு கட்டத்துக்கு வந்தா பிள்ளைகள் நினைக்கிற அவங்க வாழ்ந்து முடிஞ்சு அவங்களுக்கு இதுக்கு தேவையான சகோதரர்கள் எங்க உமாவை பாக்கு அவர்களும் பாருங்க சின்ன வயசுல எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்களை அழகு பார்த்தது நஜீக்கா இருக்கட்டும் உம்மட மூஞ்சி சுழிக்க உமா சொன்ன வரலாறு மலத்தோட ஜலத்தோட இருக்கிறாள் அந்த உமா சீன்னு சொன்னதில்ல நெஞ்சோடு அணைச்சிக்கலாம் ஏண்ட புள்ள வேண்டு உசுறு வேண்டுவா அந்த உண்மை வயசான பின்னால சொல்லால் தன்னுடைய உடம்பு பாஷையால் கூட மனசு நோவடிச்சலமான உம்மட ரூமுக்கு கோவையில் ஒரு மாதிரி வாசம் அடிக்குது அது புள்ளட தவறது உம்மைக்கு இப்ப முடியல முடியல முடியாத காலத்தில் பிள்ளை செய்வதற்காக வேண்டிதான் சிறு வயசுல இவருக்கு சகோதரர்கள் பெக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லும் அளவுக்கு எங்கள் தாய் தந்தை விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நான் சொல்ல வருவது என்னவென்றால் இரண்டு விதமான ஆடை அண்ணா இறக்கிவிட்டான் முதலாவது ஆடை மனிதர்கள் தன்னை அலங்கரிக்க வேண்டும் இரண்டாவது ஆடை சொல்லுகிறது ஒலிபா சுத்தானுடைய ஆடை தக்குவா என்ற ஆடை ஆடி நல்லா இருக்குது உடம்பு அழகா இருக்குது அழகான ஆடு பிராண்டட் உருப்பு தான் உருப்பாரு ஆனா அவர்ட உள்ளம் துருவா அடவி அவத்துல வடு நிறைஞ்சு காயம் நிறைஞ்சு உள்ளத்துடைய நோய்கள் நிறைஞ்சிருக்குது சொல்லுகிறது இந்த வெளிய இருக்கிற இந்த ஆடை விட செம்மையானது அழகானது தரமானது உள்ளத்துடைய ஆடு தக்குவா சீசன் அல்ல சொல்லுறான் நீங்க போற நேரம் எடுத்துட்டு போக்கல் வச்சுட்டு போவாங்க அங்க போல இல்ல முழு ஏற்பாடோட போங்க காசு எடுத்துக்கொள்ளுங்க ரூம் ஏற்பாடு பண்ணிக்கொள்ளுங்க ஆடைகள் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க போறீங்களா தக்குவாவை தூக்கிட்டு போங்க நீங்க அங்கு போனாலும் எல்லாத்தையும் எடுத்து நீங்க தக்குவா முற்றவான கல்லை முத்தமிடுவது சொன்ன ஆனால் சுண்ணத்தை செய்வதற்காக எத்தனையோ பேர் பல ஹராத்து செஞ்சு தான் போவார் இன்னொரு தள்ளி இன்னொரு முதுக அப்படியே காயம் உண்டாக்கி பெண்களோட இணைந்து தள்ளியில் தான் ஒரு சுண்ணத்தை நிறைவேற்று உமர் ரதி கல்லையை பார்த்து இந்த மாதிரி நீ ஒரு கல்வி உன்னை நபியவர்கள் முத்தமிட நான் காணவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட்டு இருக்க மாட்டேன் தெரியும் மக்கள் அதுக்காக வேண்டித்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க தொழுகை என்று வரும் பொழுதும் நீங்கள் தொழும்படியே உங்கள் நாங்க உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு சொல்கிறான் தக்குவா நல்ல முடிவு தக்குவா உள்ளவருக்கு தான் உள்ளத்தை சுத்தமாக்கிறவருக்கு தான் நோன்பு வருது அல்ல சொல்கிறான் குத்தி வாழைக்கும் முக்கியம் நோன்பு கடமையாக்கப்பட்ட நோக்கம் நீங்கள் தக்குவாவை உண்டாக்கி கொள்ளுங்கள் நாடனாவிய உலகளாவிய மசித்கள் அதனுடைய சொல்லுகிறது தக்குவாவை அடிப்படையாக அஸ்திவாரமாக கொண்டு கட்டப்பட வேண்டும் சகோதரர்கள் என்பர்களே உமர் பின் ஹத்தா ரவி அல்ல அஸ்லம் ரவி அல்ல ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறான் சரியான களைப்பாகவே ஒரு வீட்டு மதில்ல சாயிரான உமர் ரபி அல்லவான் சரியான வயசு வீட்டுக்குள்ளால ஒரு சத்தம் கேட்க உண்மா மகளை பார்த்து சொல்ற எலும்பி போயிட்டு அந்த பால் அந்த சக்தியில தண்ணிய ஊத்தி பால கலந்துரு மகள் கேட்கற ஏ உமா இல்ல இன்னைக்கு நாங்க பால் குறைவாகத்தான் கறந்து இருக்கிறோம் எங்களுக்கு பால் குறைவாக இருந்தா நாளைக்கு வியாபாரம் செய்யல எங்க சாப்பாடுக்கு சிரமமா போயிடும் எங்க அடுத்த நாள் கேள்விக்குறியா போயிடும் மகள் சொல்லுது உமா கலப்படம் செய்யறது ஹராமே உமா கலப்படம் செய்யக்கூடாது நேற்றைய தினம் உமருடைய அழைப்பாளர் அழைப்பு விடுத்திருக்கிறார் யார் பாலில் தன்மையை கலந்தாரோ அவர் தண்டிக்கப்படுவார் கேட்டுக்கிட்டு அடுத்தடுத்து என்ன போகுது அப்ப சொன்ன உமா சொல்ற மகள் மகள் இந்த வீட்டுக்குள்ள உமர் பார்க்கவும் இல்லை உமருடைய அழைப்பாளர் பார்க்கவும் இல்லை நீ கலந்துரு பாண்ட தண்ணியை கலந்துரு அந்த நேரம் திருமணம் முடிக்காத அந்த குமரி பெண் சொன்ன வார்த்தை உலகளாவிய பெண்களே அனைவர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு வாங்க அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா யா உண்மோ என்னுடைய அருமை தாயே لا يرانا عمر عمر அழைப்பாளர் ரப்பாகி அல்லா எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் உமருடைய ரப்பாகி அல்லா என்னை பார்க்கிறார் நான் கலக்கமா சகோதரர்கள் பெர்களே அடுத்த நாள் உமர் ரவி அல்லாஹு தாலான தன்னுடைய மகனை அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்ததாக வரலாறு சான்றிதழாக இருக்கிறது நேற்றைய இரவு பால்காரியின் மகள் இன்று ஜனாதிபதி மாளிகையில் தக்குவா செய்த வேலை இதுதான் கலப்படம் தடுத்தது பசாருக்கு போனாங்க ஒரு மூட்டையில கையை விட்டாங்க கீழே தண்ணிப்படுது கேட்டாங்க யாவாரு இது என்ன கீழே தண்ணியா இருக்கு மேல நல்லா இருக்குது மேலக்கு நிறைஞ்சது இல்லை யார சூழலாம் நேத்தரா கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு நலஞ்சிருக்கு அப்ப நீ நலஞ்ச பகுதியை வெளியில வச்சிருக்கலாமே நீ அள்ளி போற நேரம் அந்த நலைந்த பகுதி பாரமா காட்டுமே சொல்லிவிட்டு சொன்னார்கள் எங்களுக்கு மோசடி செய்தவன் என் உண்மத்தை சார்ந்தவன் கிடையாது எங்க நாட்டில் வாழக்கூடிய நூற்றுக்கு எண்பதுக்கு எண்பது வீதமான மக்கள் மிடில் கிளாஸ்ல வாழ்கிறாங்க முஸ்லீமாக இருக்கலாம் சிங்கள மக்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் கிறிஸ்தியா யாராக இருந்தாலும் அன்றாடம் வாழ்வு கஷ்டப்படக்கூடியவர்கள் உண்மையாக உழைப்பார்கள் எத்தனையோ பேர் வெளிநாட்டில் தன்னுடைய குழந்தை பாசம் தாய் பாசம் எல்லா எமோஷனையும் தூக்கி வச்சுட்டு அவங்களுக்கு தெரியும் ஒன்றே ஒன்றுதான் நான் நேர்மையாக சம்பாதிக்கணும் சம்பாதிக்க கடன் இல்லாம வாழ்க்கை சிலாக்களுக்கு மிடில் கிளாஸ் மக்களுக்கு கடன் இல்லாம வாழைய மக்களுக்கு மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு எனது உயிருக்கு மேலான முகமது சொன்னார்கள் சொன்னார்கள் மோசடி செய்பவன் ஒரு காலமும் சுவர்க்கத்தில் நுடைய மாட்டான் அவன் அவன் எங்க சார்ந்தவன் அல்ல அவர் ஏன் உண்மை ஏமாத்துற ஆள் அவரே தொள்ளு போடுற ஆள் அவரு கடன் எடுத்தால் எடுக்கும் பொழுது திருப்பிக் கொடுக்கிற உணர்வு இல்லாத ஆள் சகோதரர் பெற்ற உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள் தக்குவாவை கொண்டு வாருங்கள் தக்குவா வந்து விட்டால் மாத்திரம்தான் இந்த உலக வாழ்க்கையை ஜொலிக்குமே தவிர வெளங்கம் நல்லா இருக்குது என் வீடு அழகா இருக்குது எனக்கிட்ட நல்ல வாகனம் இருக்குது உள்ளம் சுத்தமாக இல்லையா இறுதி முடிவை பயந்து கொள்ள வேண்டும் ஒரே மாத்திரம் சொல்லி என் உரையின் நிறைவுக்கு வருகிறேன் நபிஹரை சொல்ல முடிய அனப்பட்ட நண்பன் அபுது ஜானா ரபி அல்லாஹான் பதில் கிட்ட முக்கியமான ஒரு சகாமி பதிவு செய்யறாங்க அவருடைய சக்கராத்துடைய நேரம் வருவே மக்கள் வந்து பாக்குறாங்க இந்த நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் பிரகாசம் இருக்க காரணம் என்ன அந்த அபுதுஜானா ரதிகல்லாக அவங்க சொல்லாங்க நான் நினைக்கிறேன் இதுவாகத்தான் இருக்கலாம் என்ன தெரியுமா அடுத்தவரை பற்றிய தப்பான எண்ணம் உள்ளத்தில் கிடையாது இந்த ஒரு அமல் தான் சக்கராத்திர என் முகத்தை ஜொலிக்க வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் சகோதரன் அவர்களே நாம் இழந்த மிகப்பெரிய குணமே அதுதான் மிகப்பெரிய குணம் அதுதான் இன்னொரு ஆளை பத்தி நல்லது நினைக்கிறேன் மக்களுக்கு உபதேசம் விருப்பம் இல்லாமல் ஒரு காலத்தில் வாங்க அது ல போயிட்டு இருக்கா நாங்க கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க எல்லாம் பிணமாக கிடைக்கிற ஒரு பிடிக்காது என்ன பேசினார் என்று பார்க்காம இவர் பேசுவதுக்கு எப்படி பதில் கொடுக்கிறது என்றுதான் யோசிக்கிறது என்பது என்று வந்து விட்டால் நாம் விளங்க வேண்டிய ஒரே ஒரு என்னை விட உண்மை பேச இந்த உலகத்தில் யார் இருக்கிறார் பொய் சொல்லிட்டா உலகத்தில் உண்மை பேச யார் இருக்கிறார் சகோதரன் அதனால இந்த உலக வாழ்க்கையை நாம் ரசிக்க வேண்டும் ரசற்காக வேண்டியல்ல எல்லாத்தையும் தந்திருக்கிறான் ஆடை அழகாக இருக்க வேண்டும் அதை விட நம்முடைய உள்ளம் அழகாக இருக்க வேண்டும் வல்லுபஹான வாழும் காலம் எல்லாம் உள்ளம் அழகான நிலைமையில் வாழ்ந்து எந்த நாளில் தந்திக்க இருக்கிறோமோ அந்த நாளை நம் வாழ்நாளிலே சிறந்த நாள் ஆக்கி வைப்பானாக யாழ் என்னுடைய மன்னிப்பாயாக குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக வாழும் காலமெல்லாம் நல்ல மக்களுடைய சகவாசத்தை தருவாயாக கெட்ட மக்களுடைய சகவாசத்தை விட்டு பாதுகாப்பாயாக கெட்ட மௌத்த தந்தராத யாவும் அல்லாஹ் அநாதல मौत தந்தநாடு விபச்சாரத்துல मौत தந்தநாடு சினிமால मौत தந்தநாடு நல்ல मौतே नसीபாகவாயாக நல்ல मौतே नसीபாகவாயாக வாழ்வதும் இறப்பவும் ஓன்றே கையெடுக்கிற ரப்பே ஒருதரே வேதன பிறக்க முடியும் யா அல்லாஹ் ஒருதரே வேதன இறக்க முடியும் யா அல்லாஹ் இறந்தவர்கள் யாரும் பிறந்ததக்டையாத ரப்பே யா அல்லாஹ் இறப்பதக்க அவைக் காத்துக்கிட்டு இருக்கிறோம்ங்கள் அனைவருடைய मौतையும் சீதேவியான मौतாகவாயாக எங்கள் தாய் தந்தையர் பாவங்களை மன்னிப்பாயாக உலமாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக முன்னேற்றோ அவர்களுடைய வாழ்ந்தாலும் எங்களுக்கு வாழ வைப்பாயாக இறுதி முடிவை கடைசி வார்த்தையாக லாரிவாக இல்ல முகமது ரசூல் அல்லா என்று ஆக்கியுவாயாக